அன்பிற்கினையே நட்டினை உறவுகளை மீண்டும் சரவழிக்கு என்ன அன்பு காணிக்கையாக ஒரு பாடல் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் அங்கே சந்திச்சுக்கிற இரண்டு காதலர்கள் ஒரு காதலன் காதலன் தன்னுடைய காதலிக்காக பாடுற பாட்டை உங்களுக்காக நான் பாடுறேன் இந்த தீபாவளி நல்ல நாள்ல கேட்டு மகிழுங்க போறவலைய அத்தமக புள்ளையில் போற வலைய அத்தமக புள்ள சத்த இருந்து பேசுவோம் சமய புதம் இல்ல சத்த இருந்து பேசுவோம் இல்ல சரிகையிட்ட பட்டெடுத்து இந்த சரிகையிட்ட பத்தெடுத்து இந்த த சில பரவலைய தவக புள்ள சத்த இருந்து பேசுவம்மா இது சமய குருந்த பேசுவம்மா இது சமய குரு மல்லி பூ வாங்கி கொண்டா போட்டு விட்டுடவா குண்டு மல்லி வாங்கி கொண்ட போட்டு விட்டுடவா இருந்தது மாரியம்ம கோயிலுக்கு சாத்திடவா ஒத்தையில புறவலைய சத்த இருந்து பேசுவோம் சமயபூர்வம் என்ப சத்த இருந்து பேசுவாயிருந்து சமயபூர்வம் சரவடி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே இதே நிகழ்ச்சிக்கு கீழே கமாண்ட் ஒரு பகுதி இருக்கும் அதுக்கு உண்மையான பொருள் வேற இந்த தென் தமிழ்நாட்டு பக்கம்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க ஒருத்தர் மனசு நோகும்படியா பேசணும் ஆனால் திட்டுறதுங்கிறது எப்படின்னா திட்டு முழுசாக ஒரு ஊரில் வெள்ளம் வந்திருந்தா கூட அந்த திட்டு மேலே மட்டும் தண்ணிப்படாது ஏன்னா திட்டு வந்து சற்று உயரமானது அதனால தான் ஒருத்தர் நம்ம திட்டணும்னா அவர் இன்னும் உயரப் போவார் அதான் திட்டு மாதிரி உயரமாக அடைஞ்சு அந்த வெள்ளத்துல எல்லாம் சிக்காமல் இருப்பார் அதனால் இந்த பாடல்கள் பிடிக்குதா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் நாங்கள் உங்களுடைய மேரான கருத்துக்களையும் தயவு செஞ்சு தரணும் ஆலோசனைகளதை ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த கோரிக்கை எல்லாம் முன்வைத்து தற்சமயத்துக்கு விடைபெறுகிறேன் மீண்டும் சரவடிக்கு இன்னும் சில பாடல்களோடும் கதைகளோடும் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்